தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று இந்திய விடுதலைக்காக உயிர் நீத்த வீர சுந்தர்லிங்கத்தை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்வோம் வீர சுந்தர்லிங்கத்தின் முழுப்பெயர் கட்ட கருப்பணன் சுந்தர்லிங்கம் சுந்தர்லிங்க குடும்பனார் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறார் பாஞ்சாலங்குருஜியை அடுத்த வெள்ள வாரணம் என்ற கிராமத்தில் பிறந்தவர் வீரப்பாண்டிய கட்டப்பொம்மன் சிறப்பாக ஆட்சி செய்தபோது அவரது படையில் செய்திகளை எடுத்துச் செல்லும் ஒரு சாதாரண சேவக வீரனாகத்தான் சேர்ந்தார் கட்டப்பொம்மனின் பணியாற்றிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அவர் சில மாதங்களில் போர்படை தளபதியாக பதவி உயர்வு பெற்றார் வெள்ளையத்தேவனுக்கு இணையாக சுந்தர்லிங்கம் கட்டப்பொம்மனிடம் செல்வாக்கு பெற்றிருந்தார் ஒருமுறை ஆங்கில போர்படை பாஞ்சாலங்குறிச்சி சூழ்ந்துவிட்டது கட்டப்பொம்மன் வெள்ளையத்தேவனை அழைத்து வர சுந்தர்லிங்கத்தை அனுப்பினார் வெள்ளையத்தேவன் வீட்டில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார் கோபக்காரரான இவரை பயந்து பயந்து சுந்தர்லிங்கம் எழுப்பி செய்து சொன்னார் இருவரும் கட்டப்பொம்மனை சந்தித்தனர் இருவரையும் போர்க்களம் செல்ல கட்டப்பொம்மன் ஆணையிட்டார் இருவரும் போர்க்களும் சென்று வீரப் புரிந்தனர் வெள்ளையத்தேவன் போரில் வீரமரணம் உடனே சுந்தர்லிங்கம் வீரமல்லு சேவை கந்தன் பகடை கண்ட கோடாலி ஆகியோரை முன்னேறி சென்றார் ஆங்கிலேயரின் கூடாரத்தை காவல் காத்து நின்ற பாரக்காரனை சுந்தர்லிங்கம் குத்தி தொடர்ந்து நடந்த போரில் கந்தன் பகடை எதிரிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டான் அதிர்ச்சி அடைந்தார் சுந்தர்லிங்கம் வீரமல்லு சேர்வை தப்பி செல்ல முடியாதபடி ஆங்கிலப்படை சூழ்ந்து நின்றது பிணத்தோடு பிணமாக உருண்டு கொண்டே சென்று இறந்து கிடக்கும் ஆங்கில சிப்பாய்களின் உடையை எடுத்து அணிந்து கொண்டு வெள்ளைய சிப்பாய் போல துப்பாக்கியை தோளில் மாட்டிக்கொண்டு வெள்ளையர்களின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு அங்கிருந்து பாஞ்சாலம் குறித்து வந்து சேர்ந்தனர் அன்றைய போரில் வெள்ளை சிப்பாய்கள் பலரை கொன்று துப்பாக்கி ஏந்திய சிப்பாய்களிடம் சிக்காமல் தப்பி வந்ததை கேட்டு கட்டப்பமன் மகிழ்ந்தார் சுந்தர்லிங்கத்திற்கும் வீரமல்லுக்கும் பத்து வராகன் தங்கப்பதக்கம் முத்து பதித்த கடுக்கன் அடுக்கமுத்து மோகனமாலை அங்கக்கடகங்கள் முங்கை முதாரிகள் முதலியவற்றை சர்மாக கொடுத்தார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எதிர்த்து பாஞ்சாலங்குரியில் நடந்த போரில் சுந்தர்லிங்கம் வீர அடைந்தார் என கூறப்படுகிறது அதனால் சும் வீர சுந்தர்லிங்கத்தை தியாகத்தை எண்ணி அனைவரும் வணங்குவோம் இப்படி அரும்பாடுபட்டு வாங்கி கொடுத்த சுதந்தரத்தை அனைவரும் பாதுகாப்போம் இந்தியாவை வல்லாசு திகழ அனைவரும் பாடுபடுவோம் நன்றி வணக்கம்